தலைப்பு பத்து அரசே ஆடவர் போற்று அவ்வீதியிலுள்ள வாலிபர் வார்த்திபர் முதலான புருஷ ஜனங்களெல்லாம் கண்டு ஆ இந்த புத்திரனே ராஜபுத்திரன் இவனுக்கு முன் மற்ற ராஜபுத்திரரெல்லாம் என்றும் இவன் வடிவே வடிவு இவன் வடிவுக்கு முன் மற்றவர் வடிவெல்லாம் மரவடிவே என்றும் இவன் கற்ற வித்தையே வித்தை இவனுக்கு முன் மற்றவர்கற்ற வித்தையெல்லாம் மாயவித்தையே என்றும் இவன் குணமே குணம் இவனுக்கு முன் மற்றவர் குணமெல்லாம் வில்லின் குணமே என்றும் இவனே இளவரசு இவனுக்கு முன் மற்ற இளவரசெல்லாம் பூவரசே என்றும் இவனே சீமான் இவனுக்கு முன் மற்ற சீமான்களெல்லாம் கலைமான்களே என்றும் பேசி வியந்தோர் பலர் இவன் வீரமே வீரம் இவன் வீரத்துக்கு முன் மற்றவர் வீரமெல்லாம் சவ்வீரமே என்றும் இவன் எவ்வனமே எவ்வனம் இவன் எவ்வனத்தினுக்கு முன் மற்றவர் எவ்வனமெல்லாம் வெவ்வனமாம் என்றும் இவன் பாக்கியமே பாக்கியம் மற்றவர் பாக்கியமெல்லாம் நிர்பாக்கியமே என்றும் இவனை பெற்றவரே பெற்றவர் மற்றவரெல்லாம் பெண் பெற்றவரே என்றும் பேசினோர் சிலர் இந்த குணரத்தினமான புதல்வனைப் பெறுவதற்கு நமது மகாராஜனும் அவரது மனைவியாரும் என்ன நோன்பு நோற்றாரோ என்றும் வெற்றியை உடைய வீரசிங்கம் போன்ற இந்த புத்திரனது திருமுக மண்டலத்தில் சாந்தம் ததும்புகின்றதே என்றும் இவனது கண்கள் கருணை புழிகின்றனவே என்றும் இவனது வடிவில் அழகு ஒழுகுகின்றதே என்றும் நெடுநாளாக கண்டு கழிக்க வேண்டுமென்று எண்ணி எதிர்பார்த்திருந்த நமக்கு இன்று தியாகராஜ பெருமான் திருவருளால் அல்லவோ இந்த ராஜபுத்திரனை இவ்வீதியில் வரும்படி செய்தது இனி அவ் அருளுக்கு என்ன கைமாறு செய்வோம் என்றும் பேசி மகிழ்ந்தோர் சிலர் இந்த புத்திரன் தியாகேச பெருமான் வரத்தினால் தோன்றினான் என்பதை இவனது அற்புதமான வடிவமே காட்டுகின்றதே ும் நமது அரசனுக்கு சந்ததி இல்லாமையால் பிற்காலத்தில் உலகம் என்ன பாடுபடுமோ என்று எண்ணி இழைத்திருந்த நமது துன்பத்தையெல்லாம் நீக்கி இன்பத்தை கொடுத்த இப்புத்திரனுக்கு நாம் செய்யும் உபகாரம் ஒன்றுமில்லையே என்றும் மனுச்சோழ மகாராஜனை போல நம்மையெல்லாம் பாதுகாத்து வருவானென்பதற்கு வேறே அடையாளம் வேண்டுமோ இவனிடத்தில் கருணை துளும்புகின்ற கடைக்கண்களே காட்டுகின்றன என்றும் பலர் பலவிதமாக தனித்தனி சொல்லிக்கொண்டு சூழ்ந்து நின்றார்கள் இந்த பிரகாரம் அவ்வீதியிலுள்ள ஸ்ரீ ஜனங்களும் புருஷ ஜனங்களும் பார்த்து பார்த்து பலவிதமாக புகழ்ந்து நெருங்க வீதிவிடங்கன் தேரிலேறி சென்றனன் தலைப்பு பதினொன்று வீதிவிடங்கன் தேர்கீழ் இளம் கன்று அரைபடல் அரசகுமாரன் செல்லும் போது ஒரு வீதியில் தேரிலே கட்டிய குதிரைகள் தேர்ப்பாகன் வசத்தை கடந்து தெய்வத்தின் வசமாகி அதிவேகமாக அத்தேரை இழுத்து கொண்டு சென்றன அத்தருணத்தில் தாய்ப்பசுவானது பின்னே வர முன்னே வந்த அழகுள்ள ஒரு பசுங்கன்றானது இளங்கன்று பயமறியாது என்கின்ற மொழிப்படியே துள்ளி குதித்து கொண்டு இராஜகுமாரனை சூழ்ந்து வருகிற ஜன திரல்களுக்கு உள்ளே ஒருவரும் அறிந்து கொள்ளாதபடி ஊழ்வினையால் கண்மயக்கம் செய்வித்து உட்புகுந்து அதிவேகமாக செல்கின்ற தேர் சக்கரத்தில் அகப்பட்டு அறைபட்டு உடல் முறிந்து குடல் சரிந்து உயிர்விட்டு கிடந்தது